அத்தியாயம் எழுபத்தி இரண்டு மனிதனின் கண்களுக்கு தென்படாத ஓர் இனம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஜின்களில் ஒரு கூட்டத்தார் செவியுற்று நாங்கள் ஆச்சரியமான குரானை செவியுற்றோம் என கூறியதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது என முகமது கூறுகிறார்கள் அது நேர் காட்டுகிறது எனவே அதை நம்பினோம் எங்கள் இறைவனுக்கு எவரையும் இணையாக்க மாட்டோம் எங்கள் இறைவனின் மகத்துவம் உயர்ந்தது அவன் மனைவியையோ பிள்ளையோ ஏற்படுத்திக் கொள்ளவில்லை எங்களின் மூடன் அல்லாஹுவின் மீது பொய்யை கூறுபவனாக இருந்தான் ஜின்களும் அல்லாஹுவின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என எண்ணிக்கொண்டிருந்தோம் மனிதர்களில் உள்ள ஆண்களில் சிலர் ஜின்களில் உள்ள சில ஆண்களை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தனர் எனவே இவர்களுக்கு கர்வத்தை அவர்கள் அதிகமாக்கிவிட்டனர் அல்லா யாரையும் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டான் என்று நீங்கள் நினைத்தது போலவே அவர்களும் நினைத்தனர் வானத்தை தீண்டினோம் அது கடுமையான பாதுகாப்பாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டுள்ளதை கண்டோம் ஒட்டு கேட்பதற்காக அங்கே பல இடங்களில் அமர்வோராக இருந்தோம் இப்போது யார் ஒட்டு கேட்கிறாரோ அவர் காத்திருக்கும் தீப்பந்தத்தை தனக்கு எதிராக காண்பார் பூமியில் உள்ளவர்களுக்கு கெடுதி நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களின் இறைவன் அவர்களுக்கு நேர் வழியை நாடியிருக்கிறானா என்பதை அறிய மாட்டோம் நம்மில் நல்லோரும் உள்ளனர் அவ்வாறு இல்லாதோரும் உள்ளனர் பல வழிகளில் சிதறி கிடந்தோம் பூமியில் அல்லஹவை நம்மால் வெல்ல முடியாது எனவும் தப்பித்து ஓடியும் அவனை வெல்ல முடியாது எனவும் உணர்ந்து கொண்டோம் நேர் வழியை செவியுற்ற போது அதை நம்பினோம் தமது இறைவனை நம்புகிறவர் இழப்பையும் அநீதி இழைக்கப்படுவதையும் அஞ்சமாட்டார் நம்மில் முஸ்லிம்களும் உள்ளனர் அநீதி இழைத்தோரும் உள்ளனர் இஸ்லாத்தை ஏற்போர் நேர் வழியை தேடிக்கொண்டனர் அநீதி இழைத்தோர் நரகத்திற்கு விறகுகளாக ஆனார்கள் என்று ஜின்கள் கூறின அவர்கள் இவ்வழியில் உறுதியாக இருந்திருந்தால் அவர்களை சோதிப்பதற்காக அவர்களுக்கு அதிகமான தண்ணீரை பருக கொடுத்திருப்போம் தமது இறைவனின் நினைவை புறக்கணிப்போரை கடினமான வேதனையில் அவன் உடைய செய்வான் பள்ளிவாசல்கள் அல்லாஹோக்கே உரியனர் எனவே அல்லாஹுடன் வேறு எவரையும் அழைக்காதீர்கள் அல்லாஹுவின் அடியார் அவனிடம் பிரார்த்திக்க எழும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை நெருங்கி விடுகின்றனர் நான் எனது இறைவனையை பிரார்த்திக்கின்றேன் அவனுக்கு யாரையும் இணையாக்க மாட்டேன் என கூறுகிறார்கள் நான் உங்களுக்கு தீங்கு செய்யவும் நன்மை செய்யவும் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் அல்லாஹுவிடமிருந்து என்னை எவரும் காப்பாற்ற மாட்டார் அவனன்று ஒதுங்குமிடத்தையும் நான் காண மாட்டேன் என்றும் கூறுகிறார்கள் அல்லாஹுவிடமிருந்தும் அவனது தூது செய்திகளிலிருந்தும் எடுத்துச் சொல்வதை தவிர வேறில்லை அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு நரக நெருப்பு உள்ளது அதில் என்றென்றும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதை அவர்கள் காணும்போது உதவி யார் பலவீனர் என்பதையும் எண்ணிக்கையில் குறைந்தவர் யார் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் எச்சரிக்கப்படுவது அருகில் உள்ளதா அல்லது அதற்கு என் இறைவன் கூடுதல் தவணையை ஏற்படுத்துவானா என்பதை அறிய மாட்டேன் என்றும் கூறுகிறார்கள் அவன் மறைவானதை அறிபவன் தனது மறைவான விஷயங்களை அவன் பொருந்தி கொண்ட தவிர யாருக்கும் வெளிப்படுத்த அவர்கள் தமது இறைவனின் தூது செய்திகளை எடுத்து சொன்னார்களா என்பதை அறிவிப்பதற்காக அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் கண்காணிப்பாளரை ஏற்படுத்துகிறான் அவர்களிடம் அவன் முழுமையாக அறிவான் ஒவ்வொரு பொருளையும் அவன் எண்ணிக்கையால் அறிவான்